வணக்கம் நித்தம் ஒருமுத்து என்று கீழ்நிலைகளில்தான் அதிகமான கண்டுபிடிப்புகள் உருவாகி உள்ளன ஜேம்ஸ் வாட்டோ ஹம்ரி டேவியோ மாளிகையில் வசதி குறைவுகள் இவர்களுக்கு தடையாக அமைவதற்கு பதில் உதவிகளாக அமைந்துவிட்டன எலிவலை போன்ற இடங்களே அவர்களின் ஆய்வுக்கூடங்களாக இருந்தன கத்தியும் சுத்திகளுமே அவர்களுடைய கருவிகளாக அமைந்திருந்தன இவற்றைக் கொண்டு இரவு வகையாக அவர்கள் ஆய்வு நடத்தும் போது வறுமையும் அவர்களை வாட்டி வதைத்துக் கொண்டே ஆனாலும் அவர்கள் தங்களுடைய முயற்சியை விட்டுவிடுவே இல்லை முயற்சியில் முன்னேறிக் கொண்டே தவிர பின்னோக்கி விடவில்லை காரணம் அவர்களிடம் விடாமுயற்சி ரத்தத்திலே ஊறியிருந்தது அதன் பயன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் இருபது வயது இளைஞர் அமெரிக்காவில் உள்ள கான்சாஸ் நகரில் சுற்றி அலைந்து கொண்டிருந்தார் கார் ஷெட்டில் குடியிருந்து கொண்டு வேலை கிடைக்கவில்லையே என்று வேதனைப்பட்டார் இந்த வேதனையை எப்படி மாற்றுவது எப்படி சாதனையை படைப்பது இந்த உணர்வு அவருடைய உள்ளத்தில் உருத்திக்கொண்டே இருந்தது நேரத்தை வீணாக்காக ஓவியங்கள் வரைந்து கொண்டிருந்தார் ஓதியம் வரைவதற்கு கூட போதிய பணம் அவரிடம் இல்லை ஆனாலும் தன்னுடைய செயலில் விடாபிடியாக ஈடுபட்டிருந்த போதே ஒரு சுண்டலி ஓடி வந்தது மர சட்டங்களின் மேல் குதித்து கொண்டு ஓடி விளையாடியது சுண்டலியின் ஆட்டத்தை பார்த்துக் கொண்டிருந்தார் தன்னுடைய கவனம் முழுவதையும் அதன் திருப்பினார் சுண்டலியை வைத்து வரைந்தால் என்ன என்ற கேள்வி அவருடைய மனதில் எழுந்தது அதன் பயன் சுண்டலியை வித்தியாசமான முறையில் புதுமையாக வரைந்தார் புதிய கோணத்தில் ஓவியம் அமைந்தது அப்படி வரைந்த ஓவியத்தை எடுத்துக்கொண்டு பத்திரிகை ஆசிரியரை காண சென்றார் காட்டினார் பத்திரிகை ஆசிரியர் அவர் வரைந்த படங்களை வாங்கி பார்த்து இது எல்லாம் என்ன ஓவியமா ஒன்று கூட நன்றாக இல்லையே என்று கூறி கோபமாக திருப்பி தந்துவிட்டார் இவருடைய முதல் முயற்சியிலேயே முட்டுக்கட்டை ஏற்பட்டது தன்னுடைய புதுமையான முயற்சிக்கு எதிர்ப்பு ஏற்பட்டதும் அதிர்ச்சி அடையாமல் மீண்டும் மீண்டும் ஸ்துண்டலியை வைத்து மிக்கி மவுஸ் என்னும் கார்ட்டூன் சித்திரம் வரைந்தார் இதுதான் அவருக்கு புகழை தேடி தந்தது எதிர்ப்புக்கு மரியாதை கொடுக்காமல் தன்னுடைய முயற்சியில் வெற்றி பெற்றவர் தான் வால்னி இவர்தான் உலக புகழ் பெற்ற டிஸ்னிலேண்ட் என்ற குழந்தைகள் உலகத்தை உருவாக்கியவர் நண்பர்களின் உதவியாலும் அண்டை வீட்டாரின் பண உதவியாலும் மற்றும் சிலரின் ஆதரவினாலும் பள்ளி படிப்பு வரை பயின்றார் பிரெஞ்சு நாட்டு விஞ்ஞானி லாப்லாஸ் பதினெட்டாம் வயது பாரிஸ் நகருக்கு சென்றார் பள்ளி ஆசிரியருடைய சிபாரிசு கடிதத்துடன் புகழ்பெற்ற கணக்கு அறிஞரான பாஸ்பெட்டியிடம் சென்று வேலை கேட்டார் வேலை கிடைக்கவில்லை பாரிஸில் வாழ்க்கை நடத்துவதே கஷ்டமாக இருந்தது பாஸ்பெட்டியை போல் தானும் ஆராய்ச்சி செய்தால் என்ன என்ற வினா அவருடைய உள்ளத்தில் எழுந்தது வினாவுக்கு விடை காண்பதே தன்னுடைய லட்சியமாக கொண்டு ஆராய்ச்சியை தொடங்கினார் சூரிய மண்டலத்தின் இயக்கத்தையும் கிரகங்களின் தோற்றத்தையும் விளக்கி ஒரு கொள்கையை வெளியிட்டார் அவருடைய கொள்கை அக்காலத்தில் வாழ்ந்த வான ஆராய்ச்சியாளர்களில் முதன்மையானவர் என்ற சிறப்பை பெற்றார் ஆராய்ச்சியாளர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததனால் தானே ஆராய்ச்சியாளராக மாற முடிந்ததற்கு காரணம் விடாமுயற்சிதான் நன்றி வணக்கம்